பாடம் பதினான்கு வழிபாட்டில் நடுநிலை பேணன் அல்லாஹ் நீர் சிரமம் அடைவதற்காக குரானை நாம் இறக்கி வைக்கவில்லை இருபதாவது அத்தியாயம் இரண்டாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ் உங்களுக்கு இலகுபோய் நாடுகிறான் கஷ்டத்தை உங்களுக்கு அவன் நாடவில்லை இரண்டாவது அத்தியாயம் நூற்றி வசனம்